வணக்கம் ஜூன் இருபது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கனடா மற்றும் மெக்சிகோ மீதான உலோக வரியை அமெரிக்க நாடு உயர்த்தி உள்ளது இரண்டு புரூக்ஸ் கோப்கா கோல்ஃப் விளையாட்டுடன் தொடர்புடையவர் 3. ஐக்கிய நாடுகளின் பொது சபை உலக கலாச்சார பன்முகத்தன்மையின் முன்னேற்ற தினமாக மே இருபத்தி ஒன்றாம் தேதியை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் அறிவித்தது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சமீபத்தில் ஐநா சுற்றுச்சூழல் கூட்டத்தில் இந்தியா மற்றும் டபிள்யூ சி தொடங்கப்பட்ட பிரச்சாரத்தின் பெயர் என்ன இரண்டு விஜயவாடாவுடன் எந்த நாடு சகோதரி நகர ஒப்பந்தம் செய்து கொண்டது மூன்று எந்த தேதியிலிருந்து சர்வதேச எஸ்ஐ அலகுகளின் திருத்திய மாற்றம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி